அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் இளையராஜாவின் இசைக்கென்றே எழுதப்பட்ட ஏராளமான பாடல்கள் அவருடைய இசையால் நிலையான இடத்தை பெற்றுவிட்ட பாடல்கள் என நிறையவே மலர்ந்திருக்கின்றன கணக்கற்ற ரசிகர்கள் என்று மிக பெரிய பரப்பளவிலே அவருடைய இசையை நேசிப்பவர்கள் இருக்கின்றார்கள் அவரது இசையமைப்பில் உருவாகும் பாடல்களின் வரிகளுக்குள்ளே அவருடைய இதயத்தை வசிக்க வைத்து அவற்றிலே அவர் நல்லறம் செய்வதனால் சிறப்பு கேட்கிறவர்களின் செவிகளை ருசிக்க வைக்கிறது பாடலை முழுக்கவும் கேட்க வைத்து நேசிக்கச் விடுகிறது கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ என்று கிராமிய மனம் கமிழும் நெகிழ்ச்சியான தனக்கே உரிய இயல்பான துணியில் அவர் இதுபோன்ற பாடல்களை தேர்வு செய்து பாடும்போது அவற்றின் இனிமை அசாத்தியமான அம்சம் பொருந்திய சாகித்யமாகிவிடுகிறது திரைக்கதையின் முக்கியமான கட்டத்தில் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியோ நெருக்கடியோ உருக்கமோ என காட்சி சூழல்கள் உண்டாகும்போது அங்கே அசரீறி போல் ஆறுதலும் தேறுதலும் கூறும் பாசக்கண்ணீர் முத்துக்களாக கன்னங்களில் அவரின் குரல் அருவியாக உருவமெடுக்கிறது நமக்காகவே அந்த குரல் ஒழிக்கிறது நமது எளிய மக்களின் கூட்டத்திலிருந்து அரவணைக்கும் அந்த குரல் நமக்காகத்தான் ஒழிக்கிறது என்று எல்லோருமே உடன்பாடு கொள்வது இதனாலேயே சாத்தியமாகிறது அப்படிப்பட்ட நெஞ்சை தாளாட்டும் நிகழ்ச்சி நிறைந்த கீதங்களில் ஒன்றை இன்று உங்களுக்கு தருகிறேன் இதிலே இடம்பெற்றுள்ள ஆயிரம் பிச்சிப்பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் என்கிற வரிகளையும் ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் என்னை விட்டு தன்னந்தனி வாழ்ந்திடுமோ என்னுயிரும் என்னை விட்டு போய்விடுமோ என்கிற வரிகளும் நரம்புகளுக்குள்ளே நுழைந்து நர்த்தனம் புரியக்கூடியவை இதோ நேயர்களே தமிழிலும் மலையாளத்திலும் வெற்றிகளை சூடிக் கொண்ட என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்திலிருந்து கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ எனும் அந்த பாடல் ரா குரலே ஒலிக்கிறது கண்ணே நவமணியே உன்ன காணாமல் கண்ணூரங்கும் ஆயிரம் பிச்சிப் பிச்சி போகும் அரும்பரும்பா போத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்ன காணாமல் கண்ணூர் ஒண்ணு ரெண்டும்ிருந்தது தோணாது உன்னை நானும் விட்டதனால் கண்ணு ரெண்டும் தூங்காது பாடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமையில் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் எங்கிருக்கு என் உயிரே என்னை விட்டு நீ தனியா வந்து விடு கண்மணியே எனக்கும் இங்கே ஓர் துணையா கண்ணே நவமணியே உன் காணா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்மோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்றங்குமோ ஆயிரம் பிச்சி பூ அரும்ப ரொம்ப பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு காது எக்கால் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண் தவமிருந்து தவம் பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ ஆடாத ஊஞ்சல்களை வைத்த வண்ணமையில் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் என்னை விட்டு தன்னந்தனி வாழ்ந்துடுமோ வாழ்ந்துடுமோ என் உயிரும் என்னை விட்டு போய்விடுமோ போய்விடுமோ நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கும் ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே பொன்னு காணாமல் கண்ணூரங்கும் கண்ணே நவமணியே பொன்னு காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் பிச்சி பூ அரும்பரும் பூத்தாலும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எத்தால் கண்ணே நவமணியே ஒன்னு காணாமல் கண்ணுறங்கும் தவமாத்தவம் தவமிருந்து துணையாக வந்த கிளி தவியா தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன ஊராரின் கண்ணு ஊர்கோலம் போனதம்மா ஆரோட கண்ணு ஆத்தோடு போனதம்மா செய்யலதா வச்சிருந்தா தவறி அது போகும் இன்னு மடியிலனா வச்சிருந்தேன் மடியும் கண்ணே கண்ணே நவமணியே உன்ன காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காத எக்காலும் கண்ணே நவமணியே ஒன்னு காணாமல் கண்